வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆண்டு தெற்கு கரோலினா அமெரிக்க கூட்டமைப்பு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது மாநிலமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உலகில் பழமையானதும் மிகப்பெரியதுமான பெரியதுமான ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது 1885 எட்நூற்றி ஆண்டு பெல்ஜியம் மன்னன் இரண்டாம் லியோ போல்ட் காங்கோவை தனது தனிப்பட்ட பிரதேசமாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு பனாமா கால்வை தொடர்பாக ஐக்கிய அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டு வேதியியலாளர் லியோ a n d லியோ பேக்லேண்ட் என்பவர் பேக்லைட் e பேக்லைட் என்ற உலகின் முதலாவது செயற்கை பிளாஸ்டிக்கை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மெக்சிகோவின் தற்போதைய கூட்டாட்சி அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் சவானா கரையோரம் அமெரிக்க வான் ஹைட்ரஜன் குண்டு ஒன்று காணாமல் போனது இதுவரையில் இந்த குண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அரபு குடியரசின் முதலாவது அரசு தலைவராக கமால் அப்துல் நாசர் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்பல்லோ பதினான்கு விண்கலம் அலன் ஷெப்பர்ட் மற்றும் எட்கார் மிட்செல் ஆகியோருடன் சந்திரனில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி தர்மலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துரைசாமி சைமன் லூர்துசாமி இந்திய கருதி நாள் ஆயிரத்தி ஆண்டு இரா சம்பந்தன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபிஷேக் பச்சன் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகீஸ் கால்பந்து வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புவனேஸ்வர் குமார் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நெய்மர் பிரேசில் கால்பந்து வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எம் சித்தி லெப்பை இலங்கை தமிழறிஞர் இரண்டாயிரமாவது ஆண்டு டி ஜி லிங்கப்பா திரைப்பட இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகேஷ் யோகி இந்திய குரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கே என் சாக்சி இலங்கை அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் இன்னாலின் சிறப்புகள் பாகிஸ்தானில் என்று காஷ்மீர் நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை